ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்புகம் ஸ்காந்தபுராணத்திலிருந்து வைசாகமாசமகாத்மியத்தை விரிவாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் இந்த வைசாக மாசத்தில் செய்யவேண்டியதான ஒரு முக்கியமான தர்மத்தை வியாசர் காண்பிச்சிருக்கார் அதை சரித்திரத்தை முதலில் விரிவாக பார்த்து அந்த தர்மத்தையும் நாம் தெரிஞ்சுண்டோம் அதுதான் காமிய வருஷோ்சர்ஜனம் என்று பெயர் கட்டாயம் செய்யப்பட வேண்டியதான ஒரு முக்கியமான அனுஷ்டானம் உபயுக்தசிய விகித தேசே பிரக்ஷேபா அப்படின்னு சொல்லப்படுறது நாம் ஒரு வஸ்துவை உபயோகிக்கிறோம் உபயோகித்து முடித்த பிறகு அந்த வஸ்துவை சரியான இடத்துல கொண்டு போய் வச்சுடணும் இப்போது சமைக்கிறோம் எதற்குன்னா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணின பிறகு நாம் சாப்பிடணும் அதற்கு தான் சமைக்கிறோம் அப்படி சமைச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி நாம் சாப்பிட்ட பிறகு மீதம் இருக்குது அந்த மீதம் இருக்கிறத என்ன பண்ணணும்னா பக்கத்தில் உள்ள பசுமாட்டுக்கிட்ட கொடுத்துடணும் இல்லைன்னா காக்காய்க்கு வச்சுடணும் நாய்க்கு போட்டுடணும் ஜலத்தில் கரைச்சுடணும் இல்லை ஒன்றுமே இல்லைன்னா ஒரு குழி போட்டு அதில் போட்டு மூடிடணும் அப்படியே மீதி உள்ளதை அப்படியே வச்சுட்டு போனாலோ அல்லது அப்படியே பக்கத்தில் எங்கேயாவது வீசிட்டாலோ அது என்ன ஆகும்னா அது துர்நாற்றம் வீசும் அக்கம்பக்கம் உள்ளவர்கள் அத்தனை பேரையும் அது பாதிக்கும் நோய் வரும் பூச்சி நிறைய வரும் ஏன்னா சரியான முறையில் நாம் அதை போடலை இதனால் என்ன ஆகும்னா நம்மை சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேரையும் அது பாதிக்கும் ஒருவன் செய்ய வேண்டி செய்யக்கூடியதான காரியத்தினாலே சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேரையும் அது பாதிக்கும் அதே போல தான் இந்த தேகமும் நமக்கு அக்னியினுடைய அனுகிரகத்தினாலே பகவான் இந்த தேகத்தை கொடுத்துருக்க நீ புண்ணிய காரியங்களை செய்து நல்ல லோகத்தை நீ அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொடுக்குற பரலோகம் என்று ஒன்று இருக்கு நாம் அனைவரும் அந்த பரலோகத்தை தான் அடையிறோம் இதை அனைத்து மதத்தவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடியதான ஒரு விஷயம் பரலோகம்னு ஒன்று இருக்கு அந்த பரலோகம் என்கிறது சுகமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு இவ்வளவு தர்மங்களை வச்சுருக்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இந்த லோகத்திலையும் நாம் சுகத்தை அனுபவிக்கணும் அடுத்த உலகத்திலையும் நாம் சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்த லோகத்திலே நாம் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த அபர சம்ஸ்காரங்கிறது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு இதற்கு பிரதிபத்தின்னு பேர் நாம் இந்த தேகத்தை வச்சுண்டு புண்ணிய பாபங்களை செய்து தேகத்தை விட்டுட்டு கிளம்புறோம் இந்த தேகத்தை யார் நமக்கு கொடுத்தாரோ அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்தாரர்களுக்கு இருக்கு தானே அதை செய்து கொள்ள முடியாது நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த தேகத்தை நாமே கொண்டு போய் அக்னியில் சேர்த்துக்க முடியுமா முடியாது இதை இந்த விஷயத்திலே நாம் இன்னொருவரை நம்பித்தான் ஆகணும் இந்த விஷயம் மாத்திரம் இன்னொருவரை நம்பித்தான் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இது அனைவருக்கும் பொருந்தும் ஜீவன் முக்தர்களுக்கும் பொருந்தும் சந்நியாசிகளுக்கும் பொருந்தும் சந்நியாசிகளானாலும் கூட அவர்களுக்கு தேக அபிமானம் கிடையாது இந்த தேகத்தை வச்சிருந்து அவர்களுக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன ஒன்னுமில்லை அவர்கள் தேகத்தை வச்சுட்டே இருப்பாள் அந்த தேகத்திற்கு ரொம்ப வயசாகிடுதுன்னா எப்படி நாம் சட்டையை கழட்டி கிழிஞ்சி சட்டை கிழிஞ்சு போயிடுத்துன்னா சட்டையை கழட்டி போடுறோமோ அதே போல் ஞானிகள் ஜீவன் முக்தர்கள் தேகத்தை கீழே போட்டுவிடுவாள் உடனே அருகில் இருப்பவர்கள் அந்த தேகத்தை கனனம் பண்ணணும் ஒரு அதிஷ்டானம்னு வச்சு புதச்சி செய்யணும் அவர் ஜீவன் முக்தர் தானே அவரே பார்த்துக்க மாட்டாரா அப்படின்னு விட்டுட்டால் அதனால் கஷ்டப்பட போகிறது அவர் இல்லை நாம் தான் கஷ்டப்படுவோம் அதனால என்னாகும்னா அந்த தேகத்தினாலே துர்நாற்றம் வீசும் சுற்றி உள்ளவர்களை பாதிக்குங்கிறது ஒன்றும் அதனால் ஒரு பாபமும் உண்டாருதுங்கிறது முக்கியமான விஷயம் நாம் சாப்பிடக்கூடிய உணவை அப்படியே தூக்கி போட்டுட்டோம் அதனால ஒரு துர்நாற்றம் வருது வியாதி வருதுன்னா வியாதியோடு போகும் ஆனால் இந்த தேக சம்ஸ்காரங்கிறது சரியானபடி நடக்கலன்னா வியாதி வருங்கிறது இல்லை அத்தனை பேருடைய மனதை கெடுக்கும் அந்த நகரத்தில் உள்ள அத்தனை பேருடைய மனசும் கெட்டுப்போகும் அந்த அப் தேக சம்ஸ்காரம் சரியானபடி நடக்கலைன்னா ஆகினாலே தான் ஜீவன் முக்தராக இருந்தாலும் அவருடைய தேகத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கு அதனால தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்கிற பொழுது யாரோ ஒரு ஜீவன் காலமாகி அவருக்கு சரியானபடி சம்ஸ்காரங்கள் அந்த தேசத்து ராஜாவே அந்த சம்ஸ்காரத்தை பண்ணணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அது இந்த நாளில் நாம் சரியானபடி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த விஷயத்தில் ஒரு விழிப்புணர்வு இல்லை ஏதோ செய்தோம் அல்லது நாம் முறையாக செய்யணும்னு நினச்சாலும் அதை செய்து வைப்பதற்கு நமக்கு அருகில் ஒருவரும் இல்லை நாம் ஸ்ரத்தையாக நம்ம தெரிஞ்சின்றிருக்கோம் நாமே செய்யணும்னு நினைச்சாலும் நாம் இருக்கக்கூடியதான இடமும் அந்த சூழலும் நமக்கு அது ஒத்துழைக்க மாட்டேங்கிறது ஒவ்வொரு ஜீவருக்கும் ஒவ்வொரு அக்னின்னு இருக்குது அந்த அக்னியில் தான் அந்த தேகத்தை கொடுக்கணும் ஆனால் அப்படி கொடுக்க முடியல ஏதோ கரண்ட்டில் வைக்கிறது கேஸில் வைக்கிறது என்னென்னவோ வழிமுறைகள் வந்துட்டது ஆக இந்த அபர சம்ஸ்காரம்ங்கிறது ரொம்பவும் மாறி போயிட்டது ஆகையினாலே நாம் பலவிதமான துக்கங்களை நாம் அனுபவிக்க வேண்டி வருது இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உபாயம் இந்த காமிய விருஷோத்சர்ஜனம் என்கிறதை வியாசர் இந்த வைசாக மாசம் மகாத்மியத்துல காண்பிச்சு ஒரு சரித்திரத்தையும் விரிவாக சொல்லி முடிச்சார் அந்த பித்திருக்கள் தர்மவர்ணருக்கு எடுத்து சொல்லி நீ இந்த காமியவஷோஜனத்து செய்ய் அப்படின்னு உத்தரவு பண்ண இத்தியதித்திரு தூர்ணம் யஜோ முனி சைத்திரே மாசே மேஷம்ஸே புண்ணியே மாசி திவரே பிரத்தர் பித்திருந்தேவான் டீம்ஸ்த் பித்திருஞ்ச முவத்வர்ஜிதம் அந்த பித்திருக்களுடைய ஆஜையை எடுத்துண்டு தானே புத்திராக அந்த பிதற்களை உத்தேசித்து அவர் இந்த காமிய விஷோசினத்தை ஸ்ரத்தையான முறையில் செய்கிறார் அந்த பிரம்மச்சாரியான தர்மவர்ணர் இந்த வைசாக மாசத்தில் செய்து அத்தனை பிதர்களுக்கும் முக்தி மாவருத்தி வர்ஜிதாம் ஆவருத்தி வர்ஜிதாம் முக்திம் திரும்பவும் பிறப்பு இறப்பு என்கிற சக்கரத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி அத்தனை பிதர்களுக்கும் முக்தியை செய்தார் இந்த தர்மவர்னர் அப்படி அத்தனை பிதற்களும் மோக்ஷத்தை அடைஞ்சா அடைஞ்சு இவருக்கு அனுகிரகம் செய்தார் அந்த பிதர்களுடைய அனுகிரகத்தினால விவாகமகரோது சந்ததிம் பிராப்பியவை சதீம் லோகே பிரக்யாபயமா தாம் தித்திம் பாப்பநாசினீம் அப்படி லோகத்தில் அனைவரும் உயர்ந்து பேசும்படியான ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சு நல்ல சதி கிடைச்சா அவருக்கு நல்ல ஒரு பெண் கிடச்சி விவாகம் பண்ணிண்ட கல்யாணம் பண்ணிண்டு நல்ல சந்ததிகளை அடைஞ்சி இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீவத கோத்திரம்ங்கிறது உயர்ந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வாழ்ந்தார் அந்த தர்மவர்ணர் அப்படின்னு அந்த சரித்திரத்தை சொல்லி அந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் நானையா சதிசி லோகே சிதா ஸ்ருதாபிவா இந்த காமிய வருஷோ சர்ஜனத்துக்கு இன்னொரு கர்மாவை பார்க்க முடியாது வைசாக மாசத்திற்கு சமானமான மாசத்தை பார்க்க முடியாது அப்படி இந்த காமிய வருஷோச்ச செய்து ரொம்ப உயர்ந்த பதவியை பித்தர்களுக்கும் அடைவிச்சு தானும் அடைஞ்சார் அப்படின்னு இந்த அத்தியாயத்தை வியாசாச்சாரியால் பூர்த்தி பண்ணுறேன் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்